हरि ி அந்தராயிப்ப வைபவம் தன்னரம் வபுஷிகுஞ்சரம் முக்கே மன்மே கிமம் மஹர்மருஷ்ணு குருவோ மகேஸ்வரம் குருசாட்சேவே நமராத்மேதி மூதவி வோமவதுவா திணாமூர்த்திமியம் நி கரச்சம் நாமோத்திரம் நூத்திரம் நோஜார்னவா நருஷோசீம் நோவிக்காரம்ிஜனாஸ்திம் தோ தம் நிவராச்சாரியமியமாஸ்மாரியப்பம் வந்தே குருபரம் பௌனவிய பிரகிரு வரிசி சிணைராவிரை ஆச்சாரியேந்திரம் கரகிதின்முதிரமாந்தம் ஸ்திணா மூமீம் சகாத்தையாந்தே நானாதினகேந்திரசங்கப்பவீந்தவந்தியமோஹ்வாந்திவகராயவ் தஸ்மாஷ் நமோஸ் பூர்ணாயோமே भुवनं அபாரசித் சுகபாரிராசே யோர்மா சமஸ்து தம் ரமணம் சிந்த விமிமிருமயவ்ஜாத்மம் புர்சியோ நாஹம் தாவசுமே சிந்தாத்மசாவ ாவய வரதிஷாத் சோஹம் ஸூர் அருணாச்சலிவூர்ணோ வியம் ஹயரமே கேவலம் ப்ரமமாத்தம் ஹஹம்தாஷாத்மூப்பே பிஷமசுவம் சின்வத்தாம் यस्मिन्नेव प्रलीयते धार्यते ज्ञानात्मने नमः प्रसुप्तां பவனலனோத்மோ யாத்தம் எலீயத்தை யேதம் ஹாரியம்தமமிசுதீவிலஸ் அனாசரவணான் भगवते பிரமோவாய விய வைரிணம் காமமியேத்தோேத்து அனரம் கருந்திரப்பி ஃப்ரீ பஞ்சமா மித்தேற்றாதிசம்பாசாரி தை सुखी भव तन्नाशो मोक्ष उच्यते प्राप्ति பிரடவரா திருஷ்ணாமாத்மோப்நோ மோஷ உச்சம்சிமாஷ்டிர்முகர்முகேகேத்தனமத்திஞ்சித் சா காபுசா தி ராஜம் சுதத்தாணா நஷ்டன்மன்மே கர்மம் ஏபியார்த்தம் அபூன்மனிஜன்மா காயின மனசாங்கி துமாசம் கர்ம தீபமியா எல்லா ஸ்லோகங்களுமே உபரமணத்துக்காகத்தான் உபரமணம்னா சாந்தி நிம்மதி அதுக்கு நிறைய டிட் பிட்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உபதேச ரூபமாக அப்படி இண்டிகேட் பண்ணிகிட்டே நிறைய ப்ராப்ளம்ஸை வச்சு எப்படி நிம்மதியாக இருக்கிறது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் வந்து நாம கர்த்தா நாம பொக்தாங்கிறது தான் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் நான் தான் எல்லாம் செய்கிறேன் நான் இல்லாட்டாக ஒன்றும் நடக்காது அந்த அகங்காரத்தை ஆராய்ச்சி பார்த்து அதுவோ ஒரு போலி அந்த நான்கிறது என்னது இந்த அபிமான வர்த்தியோட ஸ்வரூபம் என்னன்னு தேடி பார்த்தா மறைஞ்சு போய்ட்றேன் ஒரு ஈஸ்வர சக்தி எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு அதை தெரிஞ்சுட்டா சந்தோஷமாக இருக்கலாம் அஷ்டாவக்கரர் கூட அதே உபயோகப்படுத்துகிறார் ஈஸ்வர சர்வ நிர்மாத்தா நேஹாநி இது நிச்சயி அந்தர்களித்த சர்வாஷா ஷாந்த ஒரு வழியை சொல்கிறார் ஈஸ்வர சர்வ நிர்மாத்தா ஈஸ்வரன் எல்லாம் பண்ணுறார் ஈஸ்வரன் எல்லாம் நடத்தின் இருக்கார் அந்யகா இங்கே வேறு யாரும் இல்லை இப்படி நிச்சயம் பண்ணிண்டா கலித உள்ள வந்து எல்லா ஆசைகளும் அடங்கி போய்டும் எதுலேயுமே ஓட்டுறதில்லை நிம்மதியாகவும் இருப்பான் இந்த யூஸ்வலாக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் உண்டு திருஷ்டாந்தம் ட்ரெயினில் போறவன் அவன் போட்டியே தலையில் வச்சு நோக்காதுன்னு இருந்தான்னா அது என்ன அர்த்தம் கிட்டக்க வச்சு நிம்மதியாக இருக்கத்தானே வேணும் இவன் என்ன சொல்கிறானா ட்ரெயின் இவ்வளவும் தூக்கறதே என் பொட்டியை நான் தூக்கிக்கிறேன் நீ அதை கீழே வச்சாலும் தலையில் வச்சாலும் ட்ரெயின் தான் தூக்கப்போறது இல்லையா அதுபோல ஜகத்தில் எல்லாத்தையும் ஒரு சக்தி நடத்தின்னு இருக்கு ஈஸ்வரங்குற ஒரு மகா சக்தி எல்லாத்தையும் நடத்தின் இருக்கு தேவி மகாத்மியத்துல பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் அந்த சக்தியோட சலனமா சொல்லி நமஸ்காரம் பண்றது இருக்கு என்னென்ன உடம்புல நடக்கிறதோ எல்லாமும் அந்த சக்தியோட இச்சா இச்சைக்கு தகுந்தபடி நடந்துட்டு இருக்கு பசி பகம்ி எல்ல அந்த அம்பாளுடஸ்வா சொல்லி நமஸ்தான் யா தீசுவேகே விதாரூப்பே திருஷாரூப்பேணித்த எல்லாம் சொல்லி நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே நமோ நமஹா அப்படின்னா இது எதுலையுமே நம்ம பார்த்தோம்னா ஒரு சக்தி இருந்து பண்ணிட்டு இருக்கு தூக்கம் எப்படி வர்றது கேட்டாலே நமக்கு ஆன்சர் பண்ண முடியாது சிம்பிள் திங் எப்படி படுத்துக்கிறோம் நம்ம ஒன்றும் தூங்கலை தூங்குறதுக்கு யாருக்கும் முடியாது படுத்துக்கதான் முடியும் அப்புறம் அந்த தூக்கம் எப்படி நடக்கிறது அது டக்குன்னு வருது பசி எப்படி வருது வரது தாகம் வர்றது நடக்கிறோம் காலுக்கு சக்தி வருது கை எடுக்கிறது ஆதானம் கமனம் விசர்க்கம் எல்லாமே ஏதோ ஒரு சக்தி நடத்தின்னு இருக்கு இல்லையா அந்த சக்தி இந்த ஈகோ இல்லை இந்த ஈகோவுக்கு பாதி தெரியாது இப்போ டைஜஷன் எப்படி நடக்கிறது நீங்கள் இப்படி இட்லி வாயில் போட்டு வேணால் தவிர அது உள்ளே போய் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதை வேணா நாம அபிமானிச்சுக்கிறோம் இது கூட நம்மளோடது இல்லை ஆனால் இதை நாம அபிமானிச்சுக்கிறோம் நான் பண்றேன் இட்லி சாப்பிட்டேன் சப்போஸ் உள்ள இருக்கிறது நம்ம கையில் கொடுத்தா படாத பாடு இல்லையா அது வயத்துக்குள்ள போயிட்டு இங்கேயும் ஒரு சக்கர இப்படி சுத்தின் இருக்கணும்னு டைஜஸ்ட் பண்ணணும் தான் ஒருத்தனும் சாப்பிட மாட்டான் சாப்பிட கூப்பிட்டாலே பயப்படுவா ஓடியே போயிடுவா எனக்கு உள்ள போட்டுட்டு இப்படி ஒரு சக்கரத்தை சுத்தி சுத்தி வயத்தில் இருக்கிறதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெஷின் பகவான் கொடுத்துருந்தாருன்னா அந்த பழைய காலத்தில் காப்பிக்கொட்டையை போட்டு பிடிப்பாங்க பார்த்துருக்கலாம் உள்ளே போட்டுவிட்டு டர் டர் டர் டர் டர்னு சுற்றின்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் யாராவது சாப்பிடுவேலோ ஃப்ரீயாக சாப்பிட கூப்பிட்டா கோவம் வரும் அப்படி கொடுக்கல அது பாட்டுக்கு வைஸ்வா நரகா அதே மாதிரி தான் எல்லாம் நடக்கிறது கர்மேதி ஹஸ்தயோஹோ கதிரிதி பாதையோஹோ விமுக்திரிதி பாயோ வேதமே சொல்றது நடந்தா அந்த கர்மா எடுக்கிறதுங்கிறது கையில நடக்கிறதுங்கிறது காலில் விசர்ஜனைங்கிறது பாயுல எல்லாமும் ஒரு சக்தி நடத்தின்னு இருக்கு பேசாம இருக்குதானே வேணும் ஏதோ உலகமே தன் தலையில் ஓடுற மாதிரி அதை நினச்சி டென்ஷன் இல்லையா சின்ன சின்ன விஷயம் மாத்திரமில்லையா ஏதோ பிரபஞ்சத்தையே நாம் நடத்துகிற மாதிரி பூமியே நாம் தான் சுற்றி அடிக்கிறா மாதிரி ஏதோ நினச்சிக்கிறோம் அவர் சொல்கிறார் அவர் ஒன்றும் பெரிய டீச்சிங் ஒன்றும் கொடுக்கல எல்லாம் ஒரு மகாசக்தி நடத்தின்னு இருக்கு நிம்மதியாக இருங்கிறார் அவ்வளோதான் உன்னோட லைஃப்பில் இருக்கிறதுமானாலும் சரி பிரபஞ்சத்துல இருக்கிறது ஆனாலும் சரி ஒரு சக்தி எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு என்னென்னமோ நடக்கிறது லைஃப்ல நல்லது மட்டும்தான் நடக்கிறது அப்படி சொல்லலையே ஆபத சம்பத காலே தெய்வா தேதி அப்பப்போ வருது அப்ப யாரும் ஜோல்சிங்கிட்ட போலயா நல்லதெல்லாம் நடக்கிற போது யாராவது ஜோல்சிங்கிட்ட போறையிலும் ஏ என்று எப்போ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ இப்போ என்ன காலம் ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கிறது நினைச்சதெல்லாம் நடக்கிறது இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு யாராவது கேப்பலாம் இல்லை ஏதாவது கெடுதல் வரபோது அதுதான் மகாபலி கிட்ட வந்து பகவான் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிற போது அந்த அசுரர்கள்லாம் சண்டைக்கு போகிறா வாமன்கிட்ட அப்போ மகாபலி சொல்கிறார் யாரும் சண்டைக்கு போகாதீங்கோ யார் வந்திருக்கா தெரியுமா நமக்கு யார் எல்லாம் கொடுத்தானோ அவன்தான் வந்திருக்கான் அவன் கொடுத்தப்போ மட்டும் நம்ம கையை நீட்டி எல்லாம் வாங்கிட்டோம் அவன் எடுத்துக்கிறத நோய் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு பவரும் கிடையாது அவன் கொடுத்தப்ப எல்லாம் வாங்கிட்டோமே கொடுத்த சமயத்தில் வந்து நீ வந்து ஒன்றும் இது ஏன் இப்படி கொடுக்குறான்னு கேட்கவே இல்லை சுகமாக இருக்கிறத யூ நபர் ஆஸ்க் கொஸ்டின் அவன் திருப்பி எடுத்துக்கிற போது அவங்ககிட்ட சண்டை போட யாராலேயும் முடியாது ரொம்ப ஹம்பிளாக என் முன்னாடி வந்து கையை நிறான் ஏன்னா நானும் அடங்கி இருக்கிறதுனால அவ்வளவுதான் வரது இல்லைன்னா என்னோடய கொள்ளுத்தாத்தா முன்னாடி வந்தால் மாதிரி தூணுக்குள்ளேருந்து வெளியில் வந்து கிழிச்சி போட்டுடுவான் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மகாபலி அங்கே ஒரு ஸ்லோகமே சொல்கிறார் பகவான் கால ரூபத்தில் வந்து அவன் நமக்கு சுகம் கொடுக்கிற போது நாம் ரசிஸ்டே பண்ணலை துக்கம் கொடுக்கற போது கஷ்டங்கள் கொடுக்குற போதும் உன்னோட ஒரு சாமர்த்தியமும் வேலைக்காகாதுங்கிற பலேன தபசா புத்தியா துர்கை மந்திர ஔஷதாதிபி சாமாதிபி உபாயை காலம் நாத்தேதி வைஜனா உள்ள எடுத்து வச்சுக்கணும் அந்த ஸ்லோகத்தை நம்ம என்னென்ன உபாயம் உபயோகப்படுத்துவோமோ ஒரு ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்ற என்னென்ன பண்ணுவோம் நம்ம பலத்தை உபயோகப்படுத்துவோம் பிசிக்கல் பவர் மணி பவர் நம்ம கூட இருக்கிறவா ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன சொல்வே எல்லாத்தையும் உபயோகப்படுத்துவேல் ஆயிடுச்சுனாக்கா இருக்கிற கோவில் எல்லாம் போய் சுவாமிகிட்ட எல்லாம் வேண்டிப்பேள் புத்தி எல்லாம் உபயோகப்படுத்தி பல விஷயங்களும் பண்ணி பார்ப்போம் இது இல்லைன்னா அப்புறம் யாராவது சொல்லுவாள் இந்த மந்திரம் ஜப்பம் பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் இந்த மந்திரம் ஜப்பம் பண்ணுங்க இது இத்தனை ஆவர்த்தி இல்லையா அது சில சில பரிகார கிரியைகளுக்கெல்லாம் தசசகாவர்த்தி சமைத்து போட்டணும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் நம்பூதிரி மார்க்கு நடுப்பில் ஒரு பேச்சே உண்டு ஸோ ஆஹா கொஞ்சம் நேரம் எல்லாம் மற்ற வாழை தானே பண்ண வைக்கிறாங்க வா ஸ்வயமேவோ பண்ண மாட்டான் இது இத்தனை கட்டையை அப்போ லாஸ்ட்ல யாரும் பார்க்கலன்னா கட்டோட எடுத்து போட்டுடுவான் அப்போ என்ன சொல்லுவான்னா கட்ட கட்டாய ஸ்வஹான்னு போயிடுமா கெட்டு கட்ட அது கெட்டு கெட்டா போய்டுமாம் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணுவோம் நம்ம மந்திரம் ஔஷதம் பின்ன மருந்து இல்லையா மருந்தெல்லாம் நமக்கு பிராரப்தம் அனுகூலமாக இருக்கிறத மருந்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் டாக்டருக்கு நல்ல பேர் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் பிராரப்தம் பிரதிகூலமாக இருக்கிறது இது எதுக்கும் பேரு கிடைக்காது அப்ப என்ன பண்றது அப்ப இது எதுவுமே சமாதிபி ரூபாய் காலம் நாத்தேத்தி வைஜனா அப்ப என்ன பண்ணலாம் அதுதான் பலி காட்டினார் பெஷாம சரணாகதி பண்ண நான் ஒன்றும் இல்லைப்பா நீ எப்படி வைக்கிறையோ அப்படி இருக்கேன் நீ என்ன கொடுக்கறையோ வாங்கிக்கிறேன் உன் கையில் வெறும் பொம்மை தான் அப்படின்னு அடங்கினா அந்த ஈஸ்வரன் வந்து ரக்ஷிஷே சர்வத்தோகம் துவாம் சானுகம் சபரிச்சதம் சதா சந்நிஹிதம் வீர அந்த சரணாகதி பண்ணினவரை பார்த்து வீரான்னு கூப்பிடுறாக்கா நமக்கு யாரை வேணால் அப்போஸ் பண்ணலாம் நம்ம செல்ஃப் வில்லை அப்போஸ் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம அபிமானத்தை விடுறது தான் கஷ்டம் நம்மளை இழக்கிறது தான் கஷ்டம் அதை இழந்துட்டாமா சரணாகதி பண்ணிவிட்டான் அதனால பயப்படாதேங்கிற நான் பார்த்துக்கிறேன் என்னமா உன் விஷயத்து அந்த அப்படி வந்துடுத்தா உள்ள சித்தம் குளிர்ந்து போயிடும் சாந்தமாயிடும் ஆபத சம்பத காலே தெய்வாதேவேதி நிஷயி திருப்தேந்திரியோ நித்தியம் ந வாஞ்சதி லை என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் ஒரு ஒரு மகாசக்தி இருந்து நடத்தின் இருக்கு யாருக்கு ராமருக்கு அந்த நிச்சயம் இருந்ததுனால நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி சரின்னு போனவர் விக்னமானப்ப கலங்கவே இல்லை லக்ஷ்மணன் கோபத்தில் இப்போவே வெட்டி விடுறேன் வாழை எடுக்கிறேன் எல்லாம் கத்துறான் அப்போ பகவான் சொல்கிறார் கர்மாவோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்ப்பா நேர ஓடிநிருக்கிற கர்ம நதியில் எது அகஸ்மாது பிரவர்த்ததே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாம சட்டுன்னு ஒரு ஒரு டேர்னிங் வந்து தானா நூனம் தத் தெய்வம் அந்த இடத்துல அது வந்து தெய்வம் விளையாடுறதுன்னு தெரிஞ்சுக்கும் அந்த சக்தி விளையாடுறதுன்னு தெரிஞ்சுக்கும் அது நிச்சயம் பண்ணிருக்கும் அதனால பண்ண முடியாது இது அகஸ்மாத் பிரவர்த்தது ரொம்ப அழகான உபதேசம் அந்த இடத்துல இதரதும் கிருதாந்தீன் சக்தி இழுத்து கஷ்ட தெய்வேன்னு சௌமித்ரே யோத்தும் உத்சகே ஏ லக்ஷ்மணா யாருப்பா விதி கூட சண்டை தெய்வத்து கூட சண்டை நியதி கூட சண்டை யாரு ஜெயிப்பா யாருமே ஜெயிச்சது கிடையாது அது கர்மாவோட இஃபெக்டில் தான் தெரியுமே தவிர ஒரு ஒரு மொமெண்ட் முன்னாடி தெரியாது அது வரபோது அப்படியே ஸ்ரித்தம் பண்ணிக்க வேண்டியதுதான் டைஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் வர வழியே கிடையாதுப்பா அதன அந்த அறிவு யாருக்கு இருக்கோ அவன் ஸ்வஸ்தேந்திரியாக சாந்தாக நம்ம வந்து சில இடத்துல பட்டாசுலாம் வெடி வைக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு போகிறோம் தீபாவளி நான் அவ்வளோ பட்டாசு வைக்கிறா இல்லையா சந் எல்லாருமே உற்சாகமாக சந்தோஷமாக பார்ப்பாள் இங்கே இப்போ ஒரு பட்டாசு வெடித்தா எப்படி இருக்கும் அஷ்டாவக்ர கீதை கேட்டுன்னு இருக்கிறதுக்கு நடுப்பில் டமார்னு ஒன்று வெடித்தா எப்படி இருக்கும் இல்லையா ஏன்னா யூ டு நாட் எக்ஸ்பெக்ட் அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணினா அதை என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பார்க்கறேன் அது பிரதீட்சிக்காமல் வடிச்சுடுத்தா தாங்க முடியலை இதுபோல யாரு இந்த அறிவுனால யாரு தன்னை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கானோ எல்லாம் ஒரு மகாசக்தி ப்ரிப்ரேஷன்னா மொமெண்ட் பை மொமெண்ட் ஒரு இன்சிடென்ட்டுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியாது ஈஸ்வர சர்வ நிர்மாதா நியந்தா ஒரு மகாசக்தி அவன் நடத்தின் இருக்கான் அப்படின்னு போற அதுல என்ன வேணா வரலாம் ஆபதா சம்பதா காலே தெய்வா தேதி நிச்சயி திருப்தகா உள்ள ஆத்மக்யான திருப்தா இல்லாம லைஃப்ல கிடைக்கக்கூடிய இன்சிடன்ஸ்னால யாருக்கும் திருப்தி ஆக முடியாது இந்திரியம் எல்லாம் ஸ்வஸ்தமா இருக்கு ஏன்னா அந்த அறிவு வந்து முதல்ல இந்திரியத்தை சாந்தம் பண்ணி விடுறது இந்திரியத்துக்கு வெப்பராளும் இல்லை இந்த பஸ் மாதிரி இந்த டைம் ஆனால் மாதிரி ஓடி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஓட்டன் இருந்து போயிடுத்து தஞ்ஞானம் பிரசமகரம் எது இந்திரியானாம் இந்திரியங்களையெல்லாம் பிரசமம் பண்ணி எடுத்து வாஞ்சதி ஏதோ இது வேணும் நாம் ஆசைப்படலை ஏதாவது கிடைச்சத வச்சு நிச்சை இதுக்கு ஒப்போஸ் பண்ணி சித்தத்துல தோஷங்கள் வரலாம் இல்லையா அதுதான் போன அத்தியாயத்துல சொன்னார் காமம் குரோதம் எல்லாம் வரும் சர்வத்திர அநாதரம் குருன்னா சண்ட போடவும் போகாதிக்ஸ் பண்ணணும் வந்துட்டே இருக்கும் ஆனால் அது வந்தால் எப்படி டீல் பண்ணணும் ஒரு நார்த்தில் ஒரு கோவில் எந்த ஊர்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை போம்பே பக்கம் எங்கேயோ தான் அப்போ கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணோம் காஞ்சி மகாபெரிவா வந்து பார்க்க வந்து இந்த மாதிரி ரொம்ப தனத்துக்கு கஷ்டமாக இருக்குது பெரியவா அனுகிரகம் பண்ணோம் ஏதோ கிடைக்குதான் உத்தியமம் பண்ணுங்க வேடிக்கையா ஒரு மோஸ்ட் இம்ப்ராக்டிக்கல் ஒரு அட்வைஸ் கொடுத்தார் என்ன கொடுத்தார் சேர்த்தி வச்சுக்காதீங்க ஒவ்வொரு வருஷமும் வரதெல்லாம் உற்சவம் பண்ணி திருத்துடுங்க எதையாவது சேர்த்தி வச்சுட்டானா ப்ராப்ளம் வந்துவிடும் அதனால எதையும் சேர்த்தி வச்சுக்காதுங்க அந்தந்த வருஷம் வரதெல்லாம் கோவிலில் உற்சவம் பண்ணி தீர்த்துடுங்க யார் நாங்கள் திரும்ப வரத்த பிரபுறுத்து வந்தோம் இன்னும் கிடைக்கவும் இல்லை இது கொடுத்த அட்வைஸும் சரியாக இல்லை மோஸ்ட் இம்ப்ராக்டிக்கலான ஒரு உபதேசத்தை கொடுத்தார் எனக்கு ஒரு கார்ப்ரஸ் ஃபண்டு எதாவது எல்லாம் வச்சுட்டா தான் அழகாக நடக்கும் அப்படின்னு நினச்சின்னே திரும்ப வந்தோம் தொடங்கி கொஞ்ச நாள் கொஞ்சம் எதுவும் இருந்திருக்காது பாகவத பதினஞ்சு லிஸ்ட் போட்டு கொடுக்குறார் நிறைய பணத்தை எடுத்து வச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஒரு மகன் எனக்கு சின்னத்துலேருந்து பழக்கம் மகா தபஸ்வி மகா தபஸ்வின்னா ரொம்ப பெரிய தபஸ்வி அவர் அவர் யாரையும் ஆசிரியக்கலை தானே சமையல் பண்ணி தானே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு கோடி கோடியாக பகவன் ராமன் ஜபம் பண்ணியிருக்கார் தியாகராஜர் தொண்ணூற்றி ஆறு கோடி ராமநாமா ஜப்பம் பண்ணோமே இவர் நூறு கோடி ஜபம் பண்ணுவோம் அதோட பஞ்சாட்சரம் பிரணவ ஜபம் சூரிய நமஸ்காரம் தானே சமையல் ஆனால் அவர் பென்ஷன் வரும் பென்ஷன் வரும்போது கொஞ்சம் நிறைய பணம் வரும் என்ன பண்ணுவார்னா இங்கே இடிக்கிறது அங்கே கட்டுறது அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு இடிக்கிறது அந்த இடத்துல கட்டுறது யாராவது கேட்டால் கொடுப்பார் கே கேட்டால் கொடுக்க மாட்டார் இங்கே இடிக்க அப்படி இப்படி ஏதோ பண்ணின்னு இருப்பார் ஆனால் கேட்டேன் எதுக்கும் அம்மா இது இப்படி சும்மா சும்மா அது இந்த பணம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கப்படாது யாருக்கா கொடு கொடுத்தா அது ஒரு பிராரப்தாயிடும் அப்புறம் அது நம்ம கொடுக்குறோம் இன்னொரு பேர் வந்துடும் நமக்கும் கொடுக்குறோங்கிற அபிமானம் வந்துடும் இங்கே கிடைக்கணும் வரிசையாக வந்து அப்புறம் அதுக்கு நம்ம மனசை உபயோகப்படுத்த வேண்டி வரும் அதனால் யாராவது கேட்டால் கொடுக்கறது அர்த்த ல்றதுக்கே ஒரு விவேகம் வேண்டி இருக்கு அதா இருக்கணுங்கிறதுக்கே ஒரு விவேகம் வேண்டியிருக்கு இப்பவே நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் அனந்தராம அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க இது இப்ப இது போரும்னு சொல்றதுக்கு தான் இப்ப இந்த அனௌன்ஸ் பண்ணுங்க அதுக்கு மேல ரொம்ப எல்லாம் வேண்டாம் அதுக்காரியும் நடந்தா போறோம் இங்க எல்லாம் பிரவச்சனம் நடந்தா போறோம் எல்லாரும் நடந்தா போறோம் அது லிமிட்டுக்கு மேல போனா அவருக்கு கஷ்டமாயிடும் அப்புறம் வருஷத்துல அழகாக நடந்தா அப்புறம் எல்லாரும் பார்த்து பண்ணினா போறோம் ஏன்னா அதுவும் லிமிட்டுக்கு போனா அது தலைவலியா போயிடும் அதை பத்தி இருக்கிற நினைப்பா போயிடும் நமக்கு சிந்தையா போயிடும் அதனால அர்த்தம் அனர்த்த சங்குலம் அனர்த்த சங்குலம்னு விட்டாரு 2 ஒன்னு ரெண்டு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும் காமம் ஏதையோர் ஹேதும் தர்மத்துக்கும் அர்த்தத்துக்கும் நடுப்புல ஆசை இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண சர்வத்திர அநாதரம் குரு ஒன்னு சீரியஸா எடுத்துக்க இந்த மாதிரி ஒரு உபதேசம் யாருமே கொடுக்கல அதை வீடு பிடிச்சுக்கோ இல்லாதான்னு சொன்னாலே தவிர இவர் என்ன சொல்றாருன்னா ஜஸ்ட் இட எப்பப்போ வரபோது எதா பிராப்தம் என்ன பண்ணணுமோ பண்ணு பண்ணின்று பணம் சம்பாதிக்கணுமா அது என்ன ஆவிஷியத்துக்கு வேணுமோ சம்பாதிச்சுக்கோ செலவு பண்ணணுமா செலவு பண்ணு ரொம்ப ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் வச்சுன்னு மனசு அதில் விடாதே சர்வத்திர அநாதரம் கூறுகணும் சம்பாதிக்காதேன்னு சொல்லலே சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லல சில பேருக்கு பிராரம்பப்படி நிறைய பணம் இருக்கும் அதையெல்லாம் வந்து எல்லாரும் கொடுத்து தீர்த்து ஆண்டியா நில்லுன்னு சொல்லல ஏதாவது இதை கேட்டுகிட்டு அறகுறையாக புரிஞ்சிக்காதே ம் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொன்றையும் சீரியஸாக எடுத்துக்காதே அம்பரீஷன்னு பார்த்தேன்னா பாகவதத்தில் அவ்வளவு சொத்து இருந்தது ராஜா இல்லையா எல்லாத்தையும் சொப்பனம் போல் நினச்சிருந்தாரான் ஒன்றிலேயுமே பற்றிக்கல நிசங்கமாக இருந்தார் சர்வத்திர அநாதரம் குறணும் அப்படியே கம்ப்ளீட்டாக இக்னோர் எவரி திங் மனசு பிறக்காமல் பார்த்துக்கும் இந்த மைண்ட் இருக்கே அது ஆகாஷகுசுவம் மாதிரி பிறக்கும் வாஸ்தவத்தில் அதுக்கு ஒரு இருப்பு இல்லை சட்டுன்னு தோணி விடும் ஒன்னு இலக்கி விட்டுட்டா போற கண்டுபது அப்படின்னு சொரிஞ்சுட்டே இருக்கணும் சித்த விரத்திகளும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நினைப்பு வந்துட்டே இருக்கும் சும்மா சாப்பிட்டு பிரேக் உட்காந்து குடும்ப காரியங்கள் அதை நினைக்கிறது இவன் மோடியை பத்தி அமெரிக்கன் பிரசிடண்ட பத்தி எதையோ நினச்சிட்டு அவளை பற்றி நல்லதோ கட்டதோ நினச்சி இப்படி வந்துட்டுருக்கு எனக்கு சில பேருக்கு இப்படி இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளத்தினால பிபி கூட்டினா என்ன பண்ண முடியும் குடும்ப காரிய விஷயங்கள் இல்லை எதேதோ ப்ராப்ளம்ஸ் இல்லையா ஒரு விதத்துலேயும் உங்கள பாதிக்கவே இல்லாதது அதே போல நம்ம பர்சனல் ப்ராப்ளம் காரியங்கள் எல்லாமும் ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்காதே முன்னாடி வரும்போது பண்ணலாம் அவ்வளவுதான் சர்வத்திர அநாதரம் குருனேந்திர ஜாலிய தினா நித்ரீனி பஞ்சமா எல்லாம் மூணு நாள் நாலு அஞ்சு நாள் நின்றுட்டு போறது நீங்க அதை எடுத்து எடுத்து எடுத்து சிந்தை நிறைய நாள் நிற்கும் நிறைய ப்ராப்ளங்கள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அப்படி இருந்தது என்னெல்லாமோ வரும் போகும் ஒன்றும் நித்தியமில்லை சொப்பனம் போல இந்திரஜாலம் போல அடிக்கடி உள்ளே சொல்லிக்கணும் இது வெறும் இந்திரஜாலம் சொப்பனம்தான் மித்திர கஷேத்திர தன ஆகார தாராதாயாதிசம்பதாக ஃப்ரெண்டு பூமி வாங்கிறது நிறைய பணம் சேகரிச்சிக்கிறது வீடு கட்டுறது பொண்டாட்டி குழந்தை குட்டிகள் எல்லாம் ஏதோ இந்திரஜாலம் மாதிரி டக்குன்னு வந்துது ஷட்டுன்னு மறந்துடும் எத்தனையோ வாட்டி வந்தாச்சு போயாச்சு வந்தாச்சு போயாச்சு எத்திர எத்திர பவையது திருஷ்ணா சம்சாரம் வித்தி தத்தவை ஒரு இண்டிகேஷன் கொடுத்த எங்க எங்க உன் சித்தம் வந்து ஆசையோட போய் ஒட்டிக்கிறதோ அதை பத்தி danger is lurking there anger is either in the form of pleasure or in the form of pain if it, if the mind is brooding over something at one point of time some explosion is bound to take place அதனாலதான் ஸ்ருதி என்ன சொல்லிட்டு ஞானத்தை தெரிஞ்சுக்கோ ஆத்மா பூர்ணம் பிரம்மன் விவகாரத்துலயோ ஜாகிரதா உத்திஷ்டான என்ன ஆத்ம ஜானத்தை அடை ஜாகிரதா என்ன இந்த விவகாரத்துல அநாதாரம் குரு உத்திஷ்டதா ஆத்மாவை ஸ்வரூபத்தை உணர்ந்துக்கோ அதை ஒன்றும் பண்றதுக்கு இல்லை தெரிஞ்சுட்டாச்சு அவ்வளவுதான் ஜாகிரதை என்ன இந்திரஜாலம் போல இருக்கிற விஷயத்தில் ஒட்டிக்காதே அதை சீரியஸாக எடுத்துக்காதே அதை சீரியஸாக எடுத்துன்னா உன்னோட அறிவு எதுவும் யூஸே ஆகாது ஒன்றும் வேலைக்கு அதனால இது எல்லாமே ஸ்வப்பன இந்திரஜாலம் சொப்பனம் போல இந்திரஜாலம் போல என்னெல்லாமோ வருது என்னெல்லாமோ போகிறது நம்ம லைஃபே பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி என்ன இருந்து இப்போ என்னெல்லாமோ இருக்கு அப்புறம் எப்படி எப்படி இல்லாமல் சேஞ்ச் ஆகும் ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதே எங்க எங்க சித்தம் போய் ஒட்டிக்கிறதோ எதை சீரியஸா எடுத்துக்கிறதோட்டி அதனால தான் தமிழ்ல இந்த வைஃபுக்கு சம்சாரம் சொல்றாடனும் மனசு அங்க போய் ரொம்ப ஒட்டிக்கிறதோ இல்லையோட்டா எதுக்கு அந்த பேர் அங்க உபயோகப்படுத்துறா தெரியும் மலையாளத்துல பேச்சுக்கு சம்சாரம் இருக்கு அதுல இருந்து ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் பேசி பேசி வந்துடலாம் சம்சாரம் வித்தி தத்திரவை பிரௌட வைராக்கியம் சாதாரண வைராக்கியம் இல்லை சாதாரண வைராக்கியம்னா ஸ்மசான வைராக்கியம் இல்லை வெறுப்பு இல்லை அறிவுனால வர வைராக்கியம் வைராக்கியம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோன்ற வஸ்திரம் உடுத்திக்காம இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது முடியுமான மூச்சே விடாம இருந்து அவரை எல்லாரும் பூஜை பண்ணுவோம் உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் வைராக்கியம் எங்க ஞானம் இல்லையோ அங்க வைராக்கியத்தினால யூஸ் எல்லாம் கிடையாது எங்க ஆத்மக்ஞானம் இல்லையோ வைராக்கியத்தோட ஆத்ம இருந்தா சரி விவேக்கைரா மாதிரி வைரா பட்சி விச்சணியம் சுகசன பி வன்தேத்ராத்மோசி ஸ்வராஜ் சாமிரஜ் அந்த வைராக்கியத்தோட ஆத்ம ஜானம் சேர்ந்துதான சாம் சுவாராஜ்ய சாம்ராஜ்யம் வந்துடும் இல்லாட்டா வைராக்கியம் வெறும் வெறுப்பாக இருக்கும் அதில் ஞானம் இல்லையானால் திருப்தி வராது அதனால பிரௌட வைராக்கியம்னாக்கா அறிவோடு இருக்கிற வைராக்கியம் யாத்தா தத்திய ஜானம் என்னது என்னதுன்னு தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் நம்ம அப்படித்தான் ஆனா பிரௌட வைராக்கியமா அந்த வைராக்கியம் என்ன எல்லாத்தோட சுவாவம் தெரியும் மோகம் இல்லை எதை பார்த்து மயங்கல எதையாவது பார்த்து அதை பார்த்து மயங்கி அது பின்னால போனால் அதை மாத்தணும் நமக்கு யாரையாவது கன்வின்ஸ் பண்ணணும்னா தான் வேஷமெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டாமல் உங்களுக்குள்ள திருப்தியா இருந்தா போதும் உங்க அந்தாம உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் லோகம் பூரா சர்டிஃபிகேட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை எல்லோரும் வந்து சொல்லியும் பிரயோஜனம் இல்லை மற்றவாளுக்கு வண்டி ட்ராமா போடுறவன் அவ்வளவுதான் கழுதையை தூக்க வேண்டி வரும் இந்த பழைய கதை மாதிரி அதனால் யாருக்காவது வேண்டி நம்ம வாழ்ந்தோம் தான் திருப்தி இருக்காது உள்ள ஹிருதயத்துக்குள்ளேருந்து நம்ம கப்பாடாக நீ இருந்தால் சரி இல்லாட்டா எல்லார்டேருந்து கடை பேர் கிடச்சி நம்ம உள்ளே அப்படியே சாந்தியே இல்லை அசாந்தியாக இருந்தால் என்ன பிரயோஜனம் அதனால் உள்ள ஜிரதையாக அந்த நிம்ம நிம்மதிக்கு ஒரு கோட்டை கட்டுறதுக்கு பேர் தான் வைராக்கியம் அந்த நிம்மதியை கெடுத்துக்காமல் இருக்கணும்னா சில சில நியமங்கள் இருக்குது அந்த நியமத்தை பரிபாலனம் பண்ணுறது தான் வைராக்கியம் சதாச்சாரத்தை மீறாமல் இருக்கிறது ஸ்வதர்மத்தை அதுவாக விட்டு போகிறபோ வரைக்கும் விடாமல் இருக்கிறது ஏன்னா சந்நியாசம் வைராக்கியம் நினச்சிட்டு ஸ்வதர்மத்தை இவன் விட்டான்னா இவனுக்கு அது உள்ளே அவசேஷிக்கும் அதுதான் பகவான் கீதையில் அர்ஜுனன் கிட்ட சொன்ன விட்ட என்னாக்கா பகவானுக்கு சொல்லப்படாத அர்ஜுனன் கிட்ட விட முடியாது அவங்ககிட்ட போய் அதை விட சொல்ல முடியாது அவன் சந்யாசத்தை வாங்கின அம்புல எடுத்துன்னு வந்தா எப்படி இருக்கும் ஏன்னா விட முடியாது அது நம்ம நான் யாருன்னு விசாரம் பண்ண அந்த நான்கிறது வந்து அது உள்ளே இருக்கிற ஒரு தாட்டு மட்டுமில்லை அவளோட பர்சனாலிட்டி அவாவளோட இண்டிவிஜுவாலிட்டி வக்தித்வம் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு அது ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருத்தம் முக்தி சாதகம் அது ஈஸ்வரார்ப்பணம் பண்ணாமல் அது சரி ஆகாது அப்போ அதனால அந்த வைராக்கியங்கிறது என்ன அறிவோடு இருக்கிற வைராக்கியம் நம்மளோடது அல்லாத்தத்தில் நாம தலை போட்டுக்கல நம்ம தர்மம் அல்லாத்தத்தில் நாம் தலை போட்டுக்கலை நம்ம தர்மம் என்னவோ அதை பண்ணின்னு இருக்கோம் மனசை எழும்பு விடலை நம்ம ஸ்வதர்மம் பண்ணினா மனசு வேலை பண்ணாது அவள் எது சுவாபாவிகமோ அது சித்தம் உபயோகப்படுத்தாமே நடந்துடும் அதுதான் ஜனகர தேவி பாகவதத்தில் சுகாச்சாரியர்கள்ட்ட சொல்கிறார் நான் சந்யாசம் எடுத்துன்னா எனக்கு சித்தப்படுத்தி வந்துடும் ஏன்னா அது எனக்கு சுவாபாவிகம் இல்லை நான் ராஜாவா இருந்தேன்னா அது பாட்டுக்கு பரணம் பண்ணின்னு போயிடுவேன் என்ன எங்க தாத்தா கொள்ளு தாத்தா காலத்தில இருந்து இந்த சரீரத்துக்கே அது அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு எனக்கு ஒண்ணும் சங்கமே இல்லைன்னு அப்ப அங்க வைராக்கியத்தை என்ன ஏதாவது பண்ணி நமக்கு நிறைய நெனைப்பு வந்து அது நமக்கு நம்மளோடது நேச்சுரல் இல்லையாது இல்லையா அப்ப பிரௌட வைராக்கியமா ஆசிரித்ய எப்படி வந்து இருந்தால் திருஷ்ணா உண்டாகாமல் இருக்குமோ சித்தம் சஞ்சாதமாகாமல் இருக்குமோ அப்படி இருக்கிற வைராக்கியத்தை ஆசிரியை சென்று திருஷ்ணா மாத்திராத்மகோ பந்தஹா தன்னாஷோ மோக்ஷ உச்சதே பவ அசம் சக்தி மாத்திரேன பிராப்தி துஷ்டர் முகர்முகு உனக்கு சக்தி இல்லாமல் இருந்தால் ஆத்மாவை அடைஞ்சத்தோட சந்தோஷம் ஏன்னா ஆத்மா நித்தியசித்தமா இருக்கு பிரகாஷிச்சுருக்கு அசம்சக்தி எதுலையுமே சங்கம் இல்லாம ஆயிடு எதிலியாவது ஒட்டி அதை சித்தம் நினைச்சா நாம ஸ்வஸ்தமா முடியாது ஸ்வரூபஸ்தமா முடியாது அதுல போய் புருடு பண்ணிகிட்டே இருக்கும் மனசு அதனால அதுதான் திருப்பிய நினைக்கல கோவிச்சுக்கலேஷம் இல்லாம சித்தம் இருந்துடுத்தேதன ஜடம் விஸ்வமசத்தா நிர்மலமான தெரிஞ்சுக்க போறேன் என்ன அனுபவிக்க போறேன் என்ன அறிய போறேன் இதுல ஒன்னும் அறியறதுக்குல அறிவுங்கிறது உன்னோட ஸ்வரூபம் நிஷலமாயிரு சாந்தமாயிரு சும்மாயிரு இங்க ஒன்னும் லை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நாம் லைஃபில் பண்ணணும்னு நினச்சிக்கிறோம் லைஃபில் என்ன பண்ணுறது கரியர் கரியர் படாத பாட்டு மூணு வயசு குழந்தை அது இங்கிலீஷ் கரியராக இல்லை சம்ஸ்கிருதத்தில் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி கரிஞ்சு போவோமே அதுதான் எண்டு கரியர் கரியர்னா எல்லாம் லாஸ்டில் கரிஞ்சு போக வேண்டியது கொஞ்சம் பகுமானமாக சொல்கிறது இல்லையா ஐயங்கார் ஐயர் செட்டியார்ங்கிற மாதிரி கரிஞ்சு போகக்கூடியவர் கரியர் அவ்வளோதான் லைஃப் மற்றபடிக்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இதில் அழகாக நடக்குன்னு நடக்கும் அழகாக நடக்காட்டாலும் நடக்கும் எதுலேயுமே ஞானி சந்தோஷமா இருப்பார் இல்லாட்டா நீங்கள் இந்த சந்தோஷம் இல்லையானா வெளியில வந்து சமர்தமாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்க மாட்டேங்க ராஜ்யம் சுதாகா கடத்ராணி ஷரீராணி சுகானிச்ச சம்சக்தாபி நஷ்டானி தப்ப ஜென்மனி ஜென்மனி என்ன ஒரு லாஜிக் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒட்டின் எப்படி இருக்கும்னு கேட்டால்ப்பா எத்தனையோ ஜனமாக நீ ஒட்டின் இருந்துவிட்டு உங்களுக்கு ராஜ்ஜியம் எல்லாம் போயிருக்கு குழந்தைகள்லாம் போயிருக்கா பத்னி போயிருக்கா சொத்து போயிருக்கு எல்லாம் எத்தனை வாட்டி நஷ்டமாக இருக்கு நீ இதெல்லாம் நஷ்டமாகாமல் இருந்திருக்கா அனுபவிச்சிருக்கேன் இப்போ ஒட்டாமல் இருந்து எல்லாம் வேலை பண்ணு எல்லார்ட்டையும் பிரியமாக இரு சந்தோஷமாக இரு எல்லா தர்மமும் பண்ணு எதுலேயும் ஒட்டிக்காதே நம்ம நினச்சிக்கிறோம் பிரியமாக இருக்கிறதுக்கு ஒட்டணும்னு நினச்சுக்கிறோம் பிரியமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் பெரும்பாலும் ஒட்டாமல் இருக்கிறது தான் வரும் அப்போ வாஸ்தவமான பிரியம் வரும் அலமர்த்தேன காமேனு சுகதேனாபி கர்மணாம் சுதர்மம் பண்ணணும் சுகிருத்த கர்மா பண்ணனும் லோகத்தை நன்னாக்கணும் அதுக்கு நிறைய பணத்தை கலெக்ட் பண்ண எல்லாம் சில பேர் நினைச்சுக்கிறாள் அதெல்லாம் வேண்டாம் அந்த வேலை ரொம்ப பண்ண போகாதே இதெல்லாம் நிறைய பண்ணியாச்சு ஏபியா சம்சார ந விஸ்ராந்த மபூன்மனஹா இப்படித்த காரியங்கள்னால இந்த சம்சாரங்கிற காட்டுல சித்தத்துக்கு ரெஸ்டே கிடைக்காதுப்பா இருக்கிறது கொஞ்சம் ஃபியூ இயஸ் தான் வாழ்க்கைங்கிறது இந்த வழக்கு வரபோது பூச்சி வர போது இப்படி வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகும் அதுக்கடையில் விசிராந்தமாக இருக்க வேண்டாமா நிம்மதியா இருக்க வேண்டாமா சாந்தியா இருக்க வேண்டாமா அதனால அதுக்கு இருக்கிற வழியை பாருன்னு கருணையோட அஷ்டாவக்ர சொல்றார் கிருத்தம் கதி ஜன்மானி காயே ந மனசாகிறா துக்கம் ஆயாசதம் கர்மா உபரம்யதாம் என்னென்னல்லாமோ பண்ணியாச்சு சில எதுக்கு சில விஷயங்கள் பண்றான்னு ஆச்சரியமா இருக்கும் யுத்தம் பண்றது டெரரிசம் என்னெல்லாமோ நடக்கிறது இல்லையா அவாள்ட்ட போய் கேட்டேன்னா அவ அதுதான் நல்ல கருமா நினைச்சுன்னு தான் பண்றான் இதை விட நல்லது ஒன்னும் பண்றதுக்குல கர்மாவுக்குள்ள நிறைய அஜானம் இருக்கு ஸ்வதர்மா ஏதோ பண்ணாம இருக்க முடியாது யாவது எவ்வளவு வேணமோ உனக்கு தேவையோட சுதர்மம் என்னவோ கடுத்துக்கிற மாதிரி உற்பத்தி பண்ற மாதிரி உனக்குள்ள பூந்துக்காதே அலம் அலம்ங்கிறார் அவர் இனஃப் இனஃப்ங்கிறார் நிறைய ஆயிடுத்து நிறைய பட்டாச்சு போரும் அலம் அலம் இதுக்குமத்து சாத்தியாதர்சி ஏதோ சாதிக்கிறதுக்கு இருக்கு அடையறதுக்கு இருக்கு அது ஒரு ஐடியல் சில பேருக்கு அதெல்லாம் ஒரு ஐடியல் வச்சிருப்பாங்க இந்த சில சமயத்தில் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாள் சில பேர் எல்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு படாத பாடுபடுத்திடுவாள் வீட்டில் இருக்கிறவாழைலாம் இந்த கிளாஸ் இங்கே தான் வைக்கணும் இந்த ஸ்பூன் இங்கே தான் வைக்கணும் அவ அவளை பொறுத்தவரை டிசிப்ளினாக கொஞ்சம் இருந்தால் நிம்மதி தான் நல்லது தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது அவளோட டிசிப்ளின் எல்லாரோட டிசிப்ளினும் இல்லை திருவண்ணாமலையில் யோகி இருந்தார் ரமண பகவான் பார்த்திங்கன்னா எல்லாம் கிளீனாக இருக்கும் ஒரு இந்த யோகி ராம்சுரத் குமார் இருந்தார் அவர் தங்கி நடம் கோவில் பக்கத்தில் ஒரே குப்பையா இருக்கும் இருக்கிற மாலை குப்பை எல்லாம் அந்த ரூமுக்குள்ள இருக்கும் அவர்கிட்ட போய் சில பேர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவா சில டிவோட்டிஸ் அடிக்கடி சுவாமி இதெல்லாம் ஒன்று கிளீன் பண்ணும் சுவாமி நாளைக்கு நாங்கள் வந்து கிளீன் பண்ணணும் திஸ் பெக்கர் வில் டூ அப்படிம்பார் அப்புறம் ரெண்டு பூ எடுத்து இந்த பக்கம் வைப்பான் அப்புறம் ரெண்டு பூ எடுத்து இந்த பக்கம் வச்சு அப்புறம் இந்த டப்பா எடுத்து இங்கே வச்சு வலது பக்கம் வச்சு அப்படியே வந்து எட்டி நின்று பார்த்துட்டு திருப்பி எடுத்து பழைய இடத்துல அவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டாரா நோ எவ்ரி திங் இஸ் ஓகே அதில் போய் வெளியில் யாராவது போய் தொட்டு விட்டுருதுன்னா யூஆர் டிஸ்டர்பிங் காஸ்மிக் ஆர்டர்னு எல்லாம் கற்ற ஆரம்பிச்சுடுவார் அந்த குப்பையை மாற்றின அது என்னவோ அவளுக்கு வந்து அவள் காஸ்மிக்னா என்ன அவ சரீரம் தான் இல்லையா அந்த பிரகிருத்தி வந்து ஒவ்வொருத்தனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நாம ஒரு ஐடியாவில் வச்சுட்டு ஒரு கான்செப்டை வச்சுட்டு இது இதுதான் ஸ்கூலுக்கெல்லாம் ப்ராப்ளம் ஒரு ஐடியா வச்சுன்னு எல்லா எல்லா குழந்தைகளும் எல்லாம் படிக்கணும் நான் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வேறே வேற இருக்கும் ஆனால் எல்லா குழந்தைகளையும் எல்லாம் சொல்லி கொடுக்குறது அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ்ட் எல்லாம் வரும் இல்லையா எல்லாம் ஒரு சக்தி நடத்தின்னு இருக்கு இந்த ஐடியலிசம் முன்னாடி வச்சுட்டு டென்ஷன் அடிச்சுக்கப்படாது ஐடியல்லாம் இருக்கட்டும் உற்சாகம் இருக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஆனால் அதை வச்சுட்டு டென்ஷன் அடிச்சுக்கப்படாது பெருத்தியாருக்கு கஷ்டம் கொடுக்கப்படாது மனசு விஷாந்தமா இருக்கணுமானால் நாம நாமளா இருக்கோம் அவா இருக்கா எல்லாரும் அதான் இருக்கா அவாவா எப்படி எப்படி இருக்காளோ அப்படி அப்படியே பூர்ணம் சாத்தியாதர்ஷி நிராயாசா இதெல்லாம் ஒரு பிரக்ரிய வேதாந்தத்துல இதெல்லாம் ஒரு பிரக்ரிய எப்படிக்குன்னாக்கா எயா எயா பவேத் பும்சாம் வியுற்பத்தி பிரத்யகாத்மனி எந்த சித்தம் ஆத்மாவில விஸ்ரமிக்குமோ அது அது அவளுக்கு வழி அதுதான் அதோட ரகசியம் இது ஒரு பிரக்கிரியிலுமே சித்தம் போய் உட்காந்து டென்ஷன் பட்டுக்காம இருக்கிறதுக்கு ராகத்வேஷத்தை உற்பத்தி பண்ணிக்காம இருக்கிறதுக்கு பல வழிகளை சொல்றாரு கருணையோட அந்த ரிஷி எதுல எதுலையுமே மனசை விடாதே ஏதோ ஒரு ஆதர்சத்தை வச்சுன்னு ஒன்றும் கஷ்டப்படாதே நீயா இரு சில பேர் வந்து சுவாதந்தய போராட்டத்தோட ரமண பகவான்கிட்ட போய் சொல்கிறாரு நாங்கள் போய் அதுக்கு பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அனுகிரகம் பண்ணுங்கன்னு பேசாமல் சரி சரின்னு அவள் போனதுக்கப்புறம் ஒரு பக்தர் கேட்குறாரு நம்ம பேட்ரியோட்டிக்காக இருக்க வேண்டாமா பகவானோட பதில் என்னென்னா டு பி திஸ் ஆர் தேட் இஸ் நாட் யுவர் ரியல் நேச்சர் நீ எதுவாக இருக்கியோ இரு என்ன நடக்கணுமோ நடக்கும் உன வச்சுன்னு அந்த சக்தி என்ன பண்ணணுமோ அது பண்ணும் நீயா இரு உன்னோட ஸ்வரூப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கோ அதில் விஸ்ரமிச்சா என்ன நடக்கணுமோ நடக்கும் பெரிய கர்மா நடக்கும் பட் நான் பண்ணுறேன்னு தோணாது ராமாயணத்தில் யுத்தம் பண்றத ராமர் நடுப்புல இந்த மூலபல யுத்தம்னு வரும் முடிவில் ராவணனோட அந்த என்ன இந்த சோர்ஸ் பவர் அதை முடிக்கிற இடத்துல ராமர் கோதண்டத்தை கையில் வச்சுன்னு லக்ஷ்மணனை பார்த்து கேட்குறேன் நான் யுத்தம் பண்றேன்னா இது பினாகமா இது இது ருத்ரனா அப்படின்னு கேட்குறார் நாம் பண்றதா தெரியலையே ஏதோ ஒரு சக்தி பிடிச்சுண்டு இந்த கையை வச்சுன்னு பண்றது திரிபுர தகனம் நிறைய இடத்துல அப்படியே வால்மீகி வர்ணனே கொடுப்பார் திரிபுர யதாசிபம் ஏதோ ஒரு சக்தி வந்து நடத்தின்னு இருக்கேங்க ஒரு அது நடக்க வேண்டியதாறும்போது ஏதோ ஒரு போர்ஸ் பண்றது பாடுபடுவா இந்த சமையல் பெரிய சத்தியெல்லாம் நடக்கிற இடத்துல ஒருத்தன் இருப்பான் பண்ண மாட்டான் கொஞ்சம் உப்பு உப்பு அங்கே போட்டு அவன் விசார்த்து விட்டுருப்பான் அவன் தான் எல்லாம் மண்ணினா மாதிரி அப்புறம் எப்படி இருக்குது சார் எப்படி இருக்குது சார்னு கேட்டுருப்பான் இல்லையா ஏன்னா அவன் பண்ணினானா ஒன்றும் பண்ணலை எல்லாத்துக்கும் கனெக்ஷன் லிங்க் தான் அது மாதிரி நம்மளும் சீரியஸாக எல்லாத்தையும் தலையில் போட்டேன்னு டென்ஷன் சாத்தியாதர்ஷி நிராயாச குருவன் அப்பின அப்படி நிராயாசமாக இது இது லட்சியத்தை அடையணும் எல்லாம் பூர்ணமாகணும் அப்படி ஒன்னும் நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டே இருக்கேன் என்ன வர்றதோ வரட்டும் அதை பத்தி கவலைப்படாம இருந்து இருந்தான்னா அவ என்ன பண்ணினாலும் ஒட்டிக்க மாட்டான் அவ என்ன கர்மா பண்ணட்டும் சங்கமாக மாட்டான் அவங்கிட்ட எந்த மாசம் படாது குருவன் அப்பி நலிப்பியத்தே இதுதான் கர்மணி அகர்மய்பர்மாவில அகர்மானாக்கா அப்படி இருக்கணும் அப்படி இருப்பான் சிந்தையா ஜாயம் நானே தி நிசயி தயாஹீனித்தலிதஸ்பிருக இந்த யோகி ஒரு ரகசியத்தை புரிஞ்சுன்னு விட்டான் ஒரு சீக்ரெட்டு என்னதுன்னா எல்லா துக்கமும் சிந்தையிலேருந்து தான் வருது தாட்ஸ்லேருந்து தான் வருது தாட்டை வளர்த்தினா சிந்தை வளர்த்தினா துக்கம் பல விஷயங்கள் துக்கமான சம்பவங்கள் நடந்து நமக்கு தெரியலன்னா நமக்கு அஃபெக்ட் ஆகாது தெரிய வந்தா அஃபெக்ட் ஆகிடும் இல்லையா அதுவே நாம பார்ப்போம் சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கிட்ட சொல்லாதேன்னு விடுவான் சில விஷயம் இதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே சொல்லாதேன்னு விடுவான் என்ன வேற தெரிஞ்சாச்சுன்னாக்கா டென்ஷன் வந்துட்டு இருக்கும் இல்லையா சிதா சிந்தா ரெண்டுக்கும் ஒரு ஈம்தான் வித்தியாசம் சொன்னேன் அன்னைக்கு சிதாதகதி மிருதம் தேகம் சிந்தாதகதி ஜீவிதம் சிதை செத்து போன சரீர ஜடத்தை தான் எரிக்கும் சிந்தை இருக்கிற இருக்கே வாழ்த்தே இருக்கும் அவன் பாட்டுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு க்ளீனாக தான் உட்காந்துட்டு இருக்கான் உள்ளே எதுவோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது நிம்மதி இல்லை அதனால் சிந்தையா ஜாயத்தே துக்கம் சிந்தையினால் துன்பம் வருது யா வேறு ஒரு காரணமும் கிடையாது இதி நிச்சை அப்படி நிச்சயம் பண்ணிண்டவன் தயாஹீனா சிந்தையாஹீனா அவன் எதையும் நினைக்கல சிந்தி சிந்தையை விட்டுட்டான் பாகவதத்தில் இந்த பிக்ஷு கீதத்தில் பிக்ஷு சொல்கிறான் எல்லோரும் கஷ்டம் கொடுக்குற போது அவர் சொல்கிறார் எனக்கு கஷ்டமே இல்லையேங்கிறார் முன்னாடி பெரிய பணக்காரனாக இருந்தேன் சுகமாக இருக்கலாம் அப்போ சுகமாக இருக்கலை ஏன்னா ஒரே கஞ்சனாக அபிமானியாக இருந்தேன் இப்போ எல்லாம் போயி எடுத்து இப்போ எனக்கு கஷ்டம் இல்லை இவெல்லாம் அடித்தாலும் சரி என் துணியை வாங்கி திருடின்னு போகிறா பிட்சை திருடி பிட்சையில் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறா இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறா அவருக்கு அவர் சொல்கிறார் எனக்கு கஷ்டமே இல்லை நாயம் ஜனோமே சுகதுக்கேது ந தேவதாத்மா கிரகர்ம காலாகம் மனப்பரம் காரணமாக மனந்தி சக்கரம் பரிவர்த்த ஏத்தியது இந்த ஜனங்கள் யாரும் என்னோட சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை தேவதைகளோ கிரகங்களோ ஒன்றும் காரணம் இல்லை மனசுதான் காரணம் அதை விட்டுட்டேங்கிற அதுகிட்ட நோ நான் கோபரேஷன் மூமெண்ட் வித் மைண்ட் அதுக்கிட்ட ஒன்று சங்கமே இல்லை அதில் தாட்ஸ் வராதா வரும் அனாதரம் குரு முதலில் இக்னோர் அப்புறம் மெதுவாக மைண்டுங்கிறது மைண்டு லெவலில் மட்டும் இல்லை ஃபிசிக்கல் லெவலில் இருக்கிறதுனால ஹோல் லைஃப்பில் அந்த மாதிரி மாற்றிக்காமல் தாட்டில் மட்டும் விட்டுக்க முடியாது நம்மளால் நம்ம அது கொஞ்ச நாள் பார்க்கறது புரிஞ்சுப்போம் ஏன்னாக்கா தாட்டுங்கிறது வெறும் சர்ஃபஸ் ஆகிற தான் தாட்டு அது டீப்பர் லெவலில் கருமா எல்லாம் அதுலேயும் இருக்குது அதனால் எல்லாத்துலேயும் நிசங்கமான சாந்தி வரும் இல்லாமல் நம்ம வேண்டாத்ததுல எல்லாம் போய் மாட்டின்டு அஜ்ஞான காரியங்களையெல்லாம் பண்ணிண்டு அதுல எல்லாம் இஃபெக்டே எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நினைக்காம மாத்திரம் இருக்கணும்னா முடியாது நீ அப்படிங்க நினைக்காம நீங்க இருந்தாலும் உள்ள அன்கான்சியஸ் பிளைன்ல அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துகிட்டே அதனால சிந்தைனாக்கா சிந்தை வந்து சர்ஃபஸ்லதான் சிந்தை சிந்தைக்கு மூல காரணம் அவித்தே அஜானம் அடுத்த காரணம் கர்மா அடுத்த காரணம் ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் சிந்தை அதனால அவித்யா காம கர்மா அந்த அவித்தியை நிவர்த்தி பண்ணிக்கணும் உள்ளேந்து நான் கர்த்தா நம் போக்தானா ஏதோ பண்றதுக்கு இருக்கு ஏதோ அடையிறதுக்கு இருக்கு ஆகறதுக்கு இதெல்லாம் உள்ள இருக்கிற வரைக்கும் சிந்தையை மாத்திர ஏதாவது டெக்னிக் உபயோகிச்சு கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தினா போறாது எல்லாத்துக்கு மேல ஈஸ்வர சர்வ நிர்மாதா உள்ள இருந்துட்டே இருக்கணும் ஒரு மகாசக்தி நடத்தின்ட்டு இருக்கு பகவான் நடத்தின்ட்டு இருக்கான் மாதிரி ஒரு யந்திரம் மாதிரி அந்த சக்தியை உணர்ந்தா தான் நிம்மதி வரும் அவன்கிட்ட ஒரு ஆசிரியம் வந்தால் தான் நிம்மதி வரும் இல்லாமல் சிந்தையை ஒரு டெக்னிக்குன்னு நினச்சிக்கப்படாது இதெல்லாம் ஒரு மெத்தட் நினச்சிக்காதேங்க ஒரு டெக்னிக்னு நினச்சிக்காதேங்க தாட் அப்படிச்சு நிறுத்தி விட்டா போகிறோம் தாட் அப்படியெல்லாம் நிற்காது ஏன்னா தாட் வந்து சர்ஃபஸ் தான் வேவ் தான் கடல் டீப்பை எங்கேயோ இருக்குது ஐஸ்பர்க் மாதிரி ஐஸ்பர்கு துணூண்டு தான் வெளியில் தெரியும் மீதி ஒரு பெரிய மௌண்டனே கீழே இருக்கும் எவரஸ்டே கீழே இருக்கும் அதனால சிந்தைங்கிறது சர்ஃபஸ் தான் சிந்தைக்கு மூலமாக இருக்கிறது அவைத்யே அதனால அவித்தியை விட்டுட்டு காமிய கர்மாவை விட்டுட்டு அதை எல்லாத்துலேயும் ஜாகிரதையாக இருந்துட்டு அதுக்கு மேலே சிந்தையும் பண்ணாதே சிந்தையை வளர்த்திக்காதே அதில் எண்ணெயை விட்டு கொடுக்காது சாந்தமாக இருந்தால் கம்ப்ளீட்டா எல்லாம் சரியா இருந்தால் இகைவ நிர்வான சுகம் சமரிச்சதி இங்கேயே நிர்வாண சுகத்தை அடைய முடியும் அடைய முடியும் சுக சுகி ஷாந்த சர்வற்ற கலித்த ஸ்பிருக சுகியாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் எதிலையுமே ஸ்பிருக அட்டாச்மெண்ட் நாஹம் தேகோ நமே கைவல்யம் இவசம் பிராப்தோ ந ஸ்மரேதி ஸ்மரதி அகிருத்தம் கிருத்தம் நான் தேகம் இல்லை அது கொஞ்சம் விசாரம் பண்ணுற போது தெரியணும் நமே தேகா எனக்கு தேகமும் இல்லைங்கிறார் அதுதான் ஜீவன் முக்தனுடைய நிலை எனக்கு ஷரீரமும் இல்லை ஷரீரம் பிரகிருதி எனி லைக் எனி எல்ஸ் இட் அப்பியரிங் அவ்வளோதான் சுஷுப்தியில் உடம்பு இருந்ததா அதே நான் இப்போ இருக்கேன் அது கிளீனாக இருக்குது சுஷுப்தியில வித்தவுட் எனி எல்ஸ் அதே அஸ்தித்வம் தான் இப்போவும் இருக்கு அதில் ஷரீராதிகள் ஒன்றும் கிடையாது ஆனால் சரீரம் தெரிகிறதே பிரபஞ்சத்தில் இருக்கு பிரகிருத்தில இருக்கு அது ஒன்றும் நம்ம கையில் கொடுக்கலை நம்ம தேகம் நம்ம கிளேம் தவிர தேகம் நான் உன்னோடதுன்னு ஒருக்கா கூட சொன்னது கிடையாது நம்ம தான் என்னோட தேகம்னு சொல்லிக்கிறோம் அது நம்ம சொல்லவே இல்லை நமே தேகாம் பின்ன நான் யாரு போதோகமித்தினி நான் வந்து போதவஸ்து சுத்த போதாவகா சைதன்ய ஸ்வபாவா அந்த சின்மாத்திரமான ஆத்ம வஸ்துவே நான் அப்படின்னு திருட நிச்சயம் யாருக்கு வந்துவிடுத்தோ கைவல்யம் இவசம் பிராப்தா கைவல்யத்தை அந்த இரண்டற்ற நிலை பூர்ண நிலை அந்த அவன் நடந்து முடிஞ்சதையும் வரப்போறதையும் பண்ணாததையும் பண்ணினதையும் பற்றி ஒன்றும் நினைக்கல அவன்மா இருக்கான் ஹி அவட்ஸ் இன் ஹிம் செல்வின் தன்னிலேயே இருக்கான் ஆ பிரம்மஸ்தம்ப பயந்தம் அகமேவேதி நிச்சயி நர்விகல்புச்சி சாந்தா பிராப்த விநிர்வர்த்தா பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன அமீபா வரை ஒரு சின்ன புழு வரைக்கும் எல்லாமே உள்ளிருக்கு எல்லாத்துக்குள்ளையும் பார்த்தாலும் அந்த சித்து பிரகாசிச்சுட்டு தான் இருக்கு அந்த சித்து தான் என்னோட ஸ்வரூபம் அதுதான் இதுக்குள்ளயும் பிரகாசிச்சுட்டு இருக்கு அதுக்கு அந்த நிச்சயம் யாருக்கு வந்ததோ நெர்விகல்பகா அவனுக்குள்ள சந்தேகம் விபரீத ஜ்யானம் அஜானம் எதுவுமே இல்லை நெர்விகல்பகா அதுதான் பியூரிட்டி அந்நா அசுத்தி வந்துவிடும் கடைச்சது கடைக்காத்தது எல்லாத்திலையும் வைராக்கம் நாநாச்சரியம் இதுவாசனிவா யமிதம் விஸ்வம் இந்த விஸ்வம் இருக்கேரிய பலவித ஆச்சரியத்தோடு காணப்பட்ட இந்த பிரபஞ்சம் நகிஞ்சித் அது ஒன்றுமே இல்லை ஆத்மாவிலிருந்து அந்நியமா எதுவுமே இல்லை அதில் ஏதோ எனக்கு அடையிறதுக்கோ பிராபிக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ இருக்குங்கிற பிரமை தான் வாசனை அது இல்லை நிர்வாசனா இப்போ நாம் எப்படி இருக்கா ஸ்பூர்த்தி மாத்திரா அந்த ஸ்பூர்த்தி தான் ஆத்மஜானியோட அனுபவத்தோட ஸ்வரூபம் ஸ்பூர்த்தி மாத்திரா அந்த ஸ்பூர்த்திங்கிறது அந்த நான்கிற உணர்வு இருக்கோ இல்லையோ அந்த உணர்வு சரீரம் மனசு புத்தி எதோட பிடிப்பும் இல்லாமல் சுத்த சைத்தன்யம் மாத்திரமா ஹிருதயத்துக்குள்ளே தெளிவாக அது ஹிரதயத்துக்குள்ளே நாம் ஆத்ம விசாரம் பண்ணுறபோது நான்கிற அந்த விறத்தியை கவனிக்கிறோம் அந்த விற்பி முதல் ஸ்டேஜ் அது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வேணும் எனக்கு கிடைக்கணும் நான் அப்படின்னு தோணும் அந்த ஈகோட மூமெண்ட் அடுத்த ஸ்டெப்பு அந்த தாட் வே அந்த தாட்டை கிரகிக்க கவனிக்க கவனிக்க கவனிக்க தயிர் கிடையிற போது வெண்ண பிரிஞ்சு வர போல் அது வந்து அந்த மற்ற இமோஷன்ஸ் மற்ற தாட் அந்த மூமெண்ட்லேருந்தெல்லாம் பிரிஞ்சு தெளிவாக ஒரு சைத்தன்ய ஸ்பூர்த்தியாக ஹிரதயத்தில் தெரியும் அகம் அகம் அஹம் அப்படின்னு அதுதான் ஸ்பூர்த்தி மாத்திரஹாங்கிற அது ஒரு சாதகனுக்கு க்ஷண கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு போகும் ஒரு ஞான நிஷ்டன்கிட்ட அந்த ஸ்பூர்த்தி அந்த சுத்த சைத்தன்யத்தோட பிரகாஷம் அந்த ஸ்பந்தனம் நிரந்தரம் ஹிரதயத்துக்குள்ளே விளங்கின்றே இருக்கும் அதுதான் அது வந்து வாசனை இருக்கிற வேறு அந்த விளக்கம் இருக்காது நிர்வாசனஹா ஸ்பூர்த்தி மாத்திரா அங்கே வாசனாக போதம் நிர்வாசனா போதா அப்படி இருக்கிற ஸ்பூர்த்தி மாத்திரா ஷாமியதி அது உள்ள அடங்குறான் விஷ்ராந்தமாகறான் அப்படி இருக்கிற ஷாந்தி தான் சாந்திம் நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தாம் அதிகச்சதி அந்த சாந்திக்கு தான் நிர்வாணம் பிரம்ம நிர்வாணம்னு பேர் அந்த ஒரு விஷ்ராந்தி ஹிரதயத்துக்குள்ள நிச்சலதா நிர்விகல்பஸ்தி ஹிரதயத்துக்குள்ளே வந்தவன் தான் அந்த ஆத்மனிஷ்டன் பிரம்மனிஷ்டன் என்ன விவகாரத்துலேயும் நலகுலையாமல் இருக்கிற பூர்ணதா அவாள்கிட்ட இருக்குது அவன் நிர்வாசன ஸ்பூர்த்தி மாத்திரஹாம் இதுதான் அஷ்டாவக்கிற இதில் இது மாதிரி இன்னும் நிறைய வருது ஸ்லோகங்கள் திரும்பவும் இது வந்து ஒரு மற்ற வேதாந்த கிரந்தங்கள் மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் போகல அவர் பாட்டு பாடிகிட்டே இருக்கார் இப்படி பார்த்தோம்னா நமக்கு அப்பப்போ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும் நாம் இருக்கிற நிலையில் அதுவும் எஸ்பெஷலி வேதாந்த விசாரம் பண்ணுற வாழ்க்கை ஆத்ம விசாரம் ஒரு சாதனையாக பண்ணுற வாளுக்கு ஞான விசாரம் பண்ணுற வாளுக்கு வேதாந்த மனனம் பண்ணின்னு இருக்கிற வாழ்க்கை அப்பப்போ அது பிரகாஷிக்க ஆர்த்தயத்தில் இந்த கிரந்தம் வந்து சும்மா லௌகீகத்துக்கு உபயோகப்படுற கிரந்தம் இல்லை யாருக்கு சீரியஸாக அத்தியாத்ம சாதனையில் ஈடுபாடு இருக்கோ தான் யூஸ் ஆகும் இல்லாமல் சும்மா நாம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலைன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது அது இருக்குதுன்னு சொல்லின்னு இருக்கோம் அவ்வளோதான் நம்ம தேடி பிடிச்சின்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேர் வர்றதில்ல எத்தனையோ பேர் பக்குவிகள் இருப்பாள் அவ எடுத்துப்பா அவ்வளோதான் அந்த அஷ்டாவக்கர கீதைய உத்தம வேதாந்த கிரந்தத்தை வேதாந்த விசாரம் பண்ணுற ஜித்யாசுக்கள் உபயோகப்படுத்தி பரமசாந்தியை அடையணும் அதுக்கு அந்த பகவான் எல்லாருக்கும் அருள் பண்ணட்டும் இந்த ஒரு சத் சங்கம் புராத்த காலத்தில் இருக்கிற இந்த சத் சங்கம் அவ்வளோ சாந்தமாக நிம்மதியாக எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணுறேன் அதுவே ஒரு பெரிய லாபம் பரம லாபம் அது நான் இருந்து எல்லா வருஷமும் என்ன பண்ணுவான்னா சில நாளைக்கும் காத்தாலும் இதே டைமுக்கு வந்துவிடுவான் அந்த ஆர்வத்தை காட்டுறது அப்புறம் வந்து ஃபோன் பண்ணுவான் அனந்தராம அம்மாவுக்கு யாரணும் எவ்ரி இயர் அது நடக்கும் அந்த ஆர்வம் ஹிரு அப்படியே இருக்கட்டும் இருந்துட்டே இருக்கட்டும் சாயங்காலத்தில் நாம பாகவதம் ரொம்ப வேடிக்கையான ஒரு காம்பினேஷன் அஷ்டா வக்கிற பாகவதம் அது என்ன அந்த பக்தி ஞானம் ரெண்டுமே வேணும் அந்த ஒரு பாகவதமும் ஒரு பிரதாந்த கிரந்தான் ஆனா குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கற மாதிரி கதையோட சொல்லி கொடுத்துன்னு போறோம் நான் தொடர்ந்து சாயங்காலம் பார்ப்போம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலி அருணாச்சலி அருணாச்சலி அருணாச்சலம் அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலி அருணாச்சலா அருணாச்சலி அருணாச்சலி அருலிவருச்சல மமாசி ஃபுவ் மமக்கம் கருமா தம் ஆமன ரமணம் ப